السلام عليكم ورحمة الله وبركاته, وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله زرفة العالمين والعقبة المستحيم والصلاة والسلام على الجوة ورحمة للعالمين سيدنا وحبيبنا وقرة عيوننا سيدنا محمد النبي الكريم وعلى آله وأصحابه ومن تبعهم لإحسانهم إلى المسين الماضا قال الله في سورة البقره بسم الله الرحمن الرحيم وما يؤمر الا ان يعبدوا الله مخلصين له الدين حنفاء ويقيموا الصلاة ويؤتوا الزكاة وذلك دين يقيم سبح الله بالغيب سر وقبول بونج يوم والله اكبر تعالوا الحمد لله உலகிலே சக்தி செய்ய நாட்டு வந்த ரவிமார்களில் இறுதியாக வந்து வித்த என் உயிரியின் மேலான முதலமைச்சர் சல்லாஹ் அலி வஸ்லாம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை எடுத்து நடந்த நடக்க கூடிய அத்துனி நல்ல மீதிலும் சாந்தி சமாதானம் நிலவரம் உயர்ந்தியத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் இஸ்லாமியங்களே இவ்வுலக வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு நம் ஏற்கிறாரோ அவுடியங்களை எடுத்து நடக்குமாறும் எதை தவிர்ந்து நடக்குமாறு நம்மை விலக்கியிருக்கிறானோ அவிடியங்களை தவிர்ந்து நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியர் செய்து கொள்கின்றேன் சத்த பூவார் அல்லாஹு முஸ்லிம்களாக நமக்கு பலவிதமான நிம்மசுகளை ஈருலகிலும் தயாரித்து வைத்திருக்கிறார் அதில் இந்த உலகத்தில் அல்லாஹு தயாரித்து வைத்த மிகப்பெரிய ஆறுகள் என்ன என்று அருள் சொல்ல சொன்ன தொழுகையுமையும் அசருடைய தொழுகையும் போவாரு இவர் சுவர்கவாதியாக மாறுவார் என்பதாக நபிசல் அல்லா அவர்கள் சொன்னார்கள் மண்மன்லாம் யார் அல்லாவுடைய பாதையில போய் இறைவனுக்காக நோம்பு வைத்தால் ஒரு நாள் நோங்க வைத்தால் அல்லாவுக்கால நரகத்திலிருந்து நூறு வருஷம் நடந்தால் எந்த அளவு மனிதன் நடப்பானோ அந்த அளவு தூரம் இவனை நரகத்தை பாதுகாப்பா ஒரே ஒரு நாள் நோக்கி அதே போல நம்பிக்கை சொன்னார்கள் யார் ஒரு தக்காத்த கொடுக்கறாங்க தன்னுடைய தக்காத்த கணக்கு பார்த்து கொடுக்கறேன் சொன்னால் அவருடைய தக்காத்துல அல்லாவது மாணவர்கால நஷ்டத்தை பொருள நஷ்டத்தை ஏற்படுத்த மாட்டாங்க சொன்னார்கள் அதே போல யாருக்காக ஏற்றுக்கொள்ளப்பட்டோ அல்லாவுக்காக அவருக்குரிய கோழி தோற்கதாக சொன்னார்கள் அதே போல நடிப்பதால் வேறொரு நாங்க யாராவது சந்திச்சு கலாம் சொன்னா அவருக்கு சதக்காவடி தான் ாமக்காருக்கும் நன்மை கிடைக்கும் சதற்காவுடைய அல்லாவதால எதிர்த்து செய்கிறார் அணிமுக நீங்க இந்த பாவத்துக்கு இந்த பாவத்தும் கவிழ்ந்து கொள்ளுங்க என்று சொல்லுறீங்க ரெண்டு மூணு செகண்ட் தான் போக போகுது இதற்கும் அப்பாவுத்தால சதக்கா செஞ்ச நன்மை அல்லாவதால அதாவது தன்னுடைய மனைவிக்கு குழந்தைகளுக்கு நீங்க என்ன செய்யறீங்க உணவு கொடுக்குறீங்க சாப்பாடுங்க சம்பாதிச்சு கொடுக்கறீங்க அம்மா தாலா சதவாடமான அணு அளவு செய்தாலும் பல விதமான பல மடங்காலமே நன்மைகள் அல்லாணத்தாலா இதை முஸ்லிம்களாக இஸ்லாமியர்களுக்கு அம்மா தாலும் கொடுக்கிறாங்க ஆனால் அவர்கள் அல்ல சொன்னால் இல்லாமிய அபுதுமாக எவ்வளவு பெரிய அமல் செஞ்சாலும் சார் பள்ளியை கெட்டுறோம் தொழுவுறோம் ஹஜ் செய்யறோம் நோய் பிடிக்கிறோம் எந்த அமல் செஞ்சாலும் ஒரே ஒரு கண்டிஷனோட செய்யணும் நீ செய்யறது மக்களுக்காக இருக்கக்கூடாது அல்லாவுக்காக முக் லிசீன அல்லாவுடைய அல்லாவுடைய திருப்பொருத்த அல்லாவுடைய திருப்தியை நாடி நீ சொல்ல இந்த கோணிகள் எல்லாமே கிடைக்கும் செய்கிறேன் என்ற நீ கிடைக்கும் மேலாம் சொல்றாங்க நான் எவ்வளவு ட்ரை பண்ணி பாரு எனக்கு என்னுடைய உள்ள இந்த தீர்த்திருத்த உள்ளத்தை வந்து என்னுடைய நிற்கு சொல்லி அப்படியே அப்படியே வலியத்திருக்கிறார் இந்த நாளத்து அஹ் அகமது அதுதான் காத்திருக்கார் மக்களுக்காக செய்யாமக்காக மாயத்தை தீர்ப்படுத்திக் கொள்ள ஏதாவது ஒண்ணு முடிவோட செய்யாதோ வேற ஏதாவது ஒரு டிசைன்ல செய்தாங்க அந்த நன்மையை இல்ல மாட்டேன் நீயத்தை அப்படியே எடுத்து விட்டார் என்பதாக யூஸ் தான் சொல்லாலே அவன் சொல்றான் ஏதாவது அதனால நாங்கள் கஷ்டப்பட்ட அமல்கள் செய்வோம் கஷ்டப்பட்டோம் வைக்கிறோம் இறைவனுடைய நீயாம போகும் பொழுது அந்த இடத்துல நாங்க அமலுக்குரிய கூறி இல்லாம போயிருக்கோம் இந்த உள் உலகில் ஆக வேண்டு செய்கிறேன் என்ற நீய் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு கம்பாவுண்டான இந்த உலகத்துல மூன்று விதமான கிஃப்டை கொடுக்கிறார் மூன்று விதமான கிப்ட கொடுக்கிறார் உலகத்துல மூன்று விதமான கிஃப்ட் நாளை வறுமை நாள்ல இரண்டு விதமான பரிசு அல்லாவுக்கால கொடுக்கிறார் உலகத்துல இரவு நேரத்துல எதுக்கு ரக சொல்லுறிங்க நீங்க யாருக்காக சொல்லுறீங்க அல்லாவுக்காக மாத்திரம் சொல்லுறீங்க அல்லாஹு மாற்றுறான் ஒரு விபத்து இவன் மாதையில நடந்து கொண்டு போறா இந்த நேரத்துல ஒரு நாயைக்கு எடுத்து அப்படியே பொனிங்கி அந்த நாய்க்கு நீர் புகற்ற இந்த சேவை இந்த தண்ணியை அல்லாவுக்கு அளவு கபூல் செஞ்சு இவள தொருக்க பாதினா என்று சொல்ல இல்லாமல் தான் அவர் பெருசா விடிய விடிய வளங்கள்ல நான் தோரத்தத்துக்குள்ள போனேன் அங்க சோரகத்துக்குள்ள போன நேரத்துல ஒரு மனிதர் சந்தோஷத்தை ரெண்டு செய்கிறாரு தோரக்கத்தில் அங்கே நீங்க கடமாறிக்கொண்டிருக்கிறாரு இந்த நேரத்தில் இந்த மனிதர் அல்லாவுத்தானா ரோட்ல போய் கொண்டிருக்கிறாரு இந்த நேரத்துல ஒரு மரக்கப்பு அப்படியே ரோட்டு அப்படியே தங்கி கொண்டு வெட்டி ஓரமாக்கினார் என்ன வெற்றி ஓரமாக்கனிதர்களுக்கு போறதுக்கு இளைஞர் ஆயிடுன்னு சொல்லி அந்த வெற்றி ஓரமாக்கியதற்கு காரணமாக அம்மாவுக்கால சோர்த்தவாதியாக மாற்ற இல்லாமே மக்கள் ஒரு பள்ளி வாயில கேட்டாரு ரெண்டு கோடி செலவழிச்சு ஆனா இந்த பள்ளி ரூபாய் இந்த வசூலுக்கு நன்மை கூட அவருக்கு கிடைக்க அதனால நாங்க செய்யக்கூடிய அமல் அம்மாவுக்கா நாங்க உலகத்துல யாருமே எங்களுக்கு கூலி தர போற நாளை மறுமை நாள்ல அம்மாவுக்கு மகான நிச்சயமா அவர் உலகத்தில் அத்தி செஞ்சிருப்பாரு பொங்கா திஞ்சிப்பாரு பல பேர் திருமணம் செஞ்சு வச்சிருப்பாரு அதே போல தண்ணிவாறு செஞ்சு கொடுத்திருப்பாரு மதுர சாக்கு சதட்டா கொடுத்திருப்பாரு ஆனா ஒரு நன்மையை நீக்காரு இப்ப அல்லாவட்ட கேட்டார் யாருதான் உலகத்துல நான் பள்ளி வாய கேட்டிருக்கிறேன் மதர்சா அவர் கேட்டிருக்கிறேன் எத்தனையோ பேருக்கு நிறுவனம் செஞ்சு வச்சிருக்கிறேன் ஒரு நன்மை பட்டோலே இந்த நேரத்தில் அல்லாவுக்கு மகான சொல்லி காட்டுவார் நீ உலகத்துல இந்த சிங்கம் இல்லாமே மக்கள் உன்ன புகழோணும் பேர் புகழ மக்கள் உன்னை பற்றி கேட்டோணும் இதற்காக தான் செஞ்சார் அவங்கள்கிட்ட போய் கியாமத்தினால நீ நன்மையை பெற்றுக்கோ என்று சொல்லி அல்லாவிற்கு மகாணு அதனால நான் செய்யக்கூடிய இந்த அமலாம் இருந்தாலும் தொழில் பிரச்சனை வருது இன்னைக்கு நாட்டுல இஸ்லாமியர்களுக்கு வந்திருக்கக்கூடிய எவ்வளவு பெரிய பிரச்சனை இன்றைக்கு இரங்கில இருபது லட்சம் முஸ்லிம்கள் சொல்லப்படுது இந்த இருபது லட்சம் முஸ்லீம்களும் ஒவ்வொருத்தரும் ஏன்னா அவர்களே அல்லா சுட்டிக்காட்டா சம்பவம் மூணு பேர் என்ன செய்யறாங்க நடந்து கொண்டு போறாங்க இந்த நேரத்துல மழை பெய்யுது உடனே என்ன செய்யறாங்க ஒரு பெரிய மலைக்குள்ள போறாங்க ஒரு கொகையுள்ளோடைய மேல் பகுதியில இருந்து ஒரு கல் வந்து அடைச்சி அப்படியே இப்ப என்ன செய்யறாங்க அந்த கொகையில அந்த என்ன செய்யலாம் மூணு பேருக்கும் தள்ளேயா ஏ மிக பெரிய பாராட்டுகள் இந்த நேரத்துல ஒரு மனிதர் சொல்றாரு இங்க ஏதாவது தாயகான அமல்கள் அமல்களை முதலாவதுக்கு போனா பால் திறந்து கொண்டு வருவேன் கொண்டு வரணும் சொன்னா என்னோட பெற்றோருக்கு கொடுக்க முன்னால வேற யாருக்கும் நீண்ட முன் மனைவிக்கு கொடுக்க மாட்டேன் ஒரு நாள் நான் திரும்பி வரக்கூடிய நேரத்துல என்னோட ரெண்டு உமாவும் பாமாவும் அவங்களோட கால் மாசில இருந்து கொண்டிருந்தேன் வரை சுப வரைக்கும் அழிந்து கொண்டிருந்துச்சு ஆனா அவங்களுக்கு கொடுக்காம உண்மவாம எழுந்த உடனே இந்த பாலை கொடுத்து அவங்க குடிச்சாமலை உனக்காம மட்டும் செஞ்சேன் என்று சொன்ன உடனே அதுவும் அவங்க காலா அந்த பாறங்கள்ல முடிஞ்ச மகசினார் ஆனா மூணு பேரும் வெளியே வரையலாம் அவளுடைய ஆசப்பட்டேன் ஆனால் அவள் மறுத்து கொண்டு போனாள் ஒரு காலம் வந்துச்சு கஞ்சமான காலம் இந்நேரத்தில் அவள் அவளோடு வந்தாள் என்கல் இருந்துச்சு அவள்கிட்ட சில பொற்காசில கொடுத்து சொன்னேன் நீ விபச்சாரம் செய்ய அனுமதித்தால் அந்த அல்லாவுடைய பயந்தால விபச்சாரம் செய்யல அந்த சல்லியை கொடுத்து அவளை இது நான் உனக்காகத்தான் சொல்லியா என்று சொன்ன உடனே கொஞ்சம் ஓரமானி வர முடியல மூணாவது மனிதர் நான் சில மனிதர்களை கூலிக்கு வாங்கினேன் எல்லாரும் வேலை செய்யிட்டு எல்லாம் கூலி எடுத்துக்கொண்டு போனாங்க ஒரே ஒரு மனிதர் அந்த கூலி எடுக்காம போயிட்டாரு பின்னாலே அவருடைய கூலிக்கு கொடுக்கக்கூடிய அந்த காசு அந்த சில அதாவது மிருகங்களை கால்நடைகளை வாங்கி போக அது மிகப்பெரிய ஒரு பட்டியாக மாறி மிகப்பெரிய பட்டியாக மாறி அதன் மூலமாக குட்டிகள் அதாவது குட்டிகள் போட்டு அது மிகப்பெரிய செல்வந்த ஒரு செல்வந்தராக இதன் மூலமாக அவர் மாறாரு கூலி எடுக்காம போயிட்டு இப்ப அந்த கூலிய தாங்கிய திருப்பி கொடுக்கணிச்சு ஆனாலும் நான் என்ன தெரிஞ்சு சொன்னேன் நீங்க விட்டு போன அந்த கூலி சல்லியால கால்நடைகளை வாங்கினேன் அதுதான் நீங்க பார்க்கக்கூடிய எவ்வளவு பெரிய பட்டி என்று சொல்லி இதை எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போன நேரத்துல மாதார்கள் ஒரு ஆடை கூட வெட்டி வைக்காம எல்லாத்தையும் போனாரு இதை உனக்காக ஹதீஜின்கள் ஒரு மனிதர் கடன் பிரச்சினையில மாற்றிக்கிறாரு தொழில் பிரச்சினையில மாற்றிக்கிறாரு குடும்ப பிரச்சனையில மாத்திக்கிறாரு இவர் இறைவனுக்காக ஒரு சதங்காவோ ஏதாவது ஒரு தொழுகையோ இவரால் எயிடுமான அமல திரங்கி அதை வச்சு நிச்சயமாக அல்லா செஞ்சு இந்த பிரச்சனையிலிருந்து அந்த மனிதனை விடுவிப்பான் என்பதாக மகதி சொல்றாங்க அமல்கள் பிரச்சனைகள் வரக்கூடிய நேரத்துல ஒரு ஆயுதமாக பயன்படுத்தலாம் மூன்றாவதாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய கிளீக் சொல்றார் இந்த மனிதர் அல்லாவுக்கால பாதுகாக்குறார் அதே போல பிரயாமில் இரண்டு விதமான கொடுக்குறார் முதலாவதாக நகதி வாய்ந்தவர் நேரத்துலா அவர் சொன்னார்கள் இறைவனை இவருக்கு இறைவனுடைய அந்த நபியுடைய சபாத்யாம கிடைத்திருப்பதாக ரபிசல்லா அவர் சொன்னார்கள் அதே போல மேலாண்மை இரண்டாவது கொண்டு வந்து வைப்பார் இந்த நேரத்தில் நம்பார்கள் மையக்கும் இலா தை சிலர் உலகத்தில் இருந்த பாவத்தின் காரணமாக வேறு வேறு இந்த காபை கரண்டை கால் வரைக்கும் மேற்கொழிக்கும் வெளியாகும்பதாக மரிசலா சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க இந்த கட்டத்துல ஏழு பேருக்கு அம்மாவுக்கான நிழல் கொடுப்பான் அதுல ஒத்தர் யாருன்னு சொன்னால் மண் சம்பி ஒருத்தான் கொடுத்துருக்கிறாரு ஆனாலும் வலதுக்கரன் தெரிய வலது கரத்தால கொடுத்த பதத்தால் எடுதிக்கரதுக்கு தெரியாது வலது கையால கொடுத்த பதத்தால் இடது கைது தெரியாம இறைவனுக்காக கொடுத்து என்ற கபூர் சிங்கே இந்தியாமுதாலா மறுசுடைய நிழல்ல அல்லாஹுக்கு பார்த்து கொடுப்பாரு அதனால மேலானே இப்படியான ஐந்து பாக்கியங்களை நிச்சயமாக கிளாஸ் உள்ள ஒரு மனிதருக்கு அல்லாஹ் தயார் அப்துல் ரமத்துல்ல பல இமாமிகள் வாழ்ந்திருக்கிறாங்க அவர்களுடைய எல்லா செயல்களும் இறைவனுக்காக இருந்துச்சு இவங்களை என்ன செய்யல இவங்க சில அதாவது இஸ்லாத்த சார்பான சில கருத்துக்கள் சொன்னதுனால இவங்களை பிடிச்சி அடைச்சாங்க என்ன செய்ய அடைச்ச நாள் சட்டம் பேர் தொழுகையை நேரத்துல கொஞ்சம் நேரம் போகக்கூடிய நேரத்துல இவர் இறைவனுடைய பயத்தால் அழுகுறாரு சும வரைக்கும் அழுகுறாரு மேலாண்மைகளே இவருடைய தொழுகையை பார்த்து அந்த அறுநூறு பேருக்கு அமைப்புக்கு வராங்க எப்படியா ம சில மக்கள் பள்ளி வாச போல் தொழுவாங்க இவர்களுக்கு நாசம் உண்டாகும் என்பதாக அல்லாவை வதுவாக்குகிறார் மேலாம் அவர்களே ஏன் வந்து வாக்குகிறான் என்றார் யூரா மக்கள் என்ன பதும் அந்த தொழுகையை அவர்களுக்கு மாறும் என்பதாக குரான் சொல்கிறது அதில் அவர்களுடைய பேரமாக ரவியூர்லா அவர்களுடைய பேரும் அலிதா இவர் உடனே இவருடைய ஜனாதா நூறு குடும்பங்களுக்கு யாருக்கும் தெரியாம வாசல்ல கொண்டு போய் சாப்பாடு வச்சுட்டு வருவார் இவர் மூலமாக நூறு குடும்பங்கள் வாங்கிட்டு ஆனால் இவர் மௌசா போற வரைக்கும் யார் எங்களுக்கு புதற்கா செய்யாது தெரியாது முடிஞ்ச உடனே நரகத்தை மூணு பேரை கொண்ட ஆரம்பிப்பார் முதலாவது மனிதர் தான் செய்யாம இவரை கொண்டு வந்து அல்லாஹ் ஆரம்பிக்கப்படும் என்று சொல்லி இவரை கொண்டு அல்லாஹ் ஆரம்பிப்பார் மேலா தோழர்களை நபியுடைய காலத்துல சத்மான் என்று சொல்லக்கூடிய இவர் போர்ல ஏழு எட்டு பேர் அப்படியே தண்ணி இறங்கி வாழல் அப்படி டிவி போட்டார் பாரு இவருக்கு அப்படியே டயர்ட் ஆகி அப்படியே குண்டு கிடைக்கிறாரு இவரை பார்த்து சொன்ன நேரத்துல சொன்னார்கள் அகலினார் இவர் நரகவாதிக்கு ஏழு பேர் கொலை செஞ்சிக்கிறார்கள் ல்லம் செஞ்சது மக்கள் இவரை மீறல் என்று சொன்னுமளே இரண்டாவது மனிதர் ஒரு ஆணை கற்றுக்கொண்டு மக்களுக்கு கற்றுக் கொடுத்தவரு இவரை கொண்டு வந்த உடனே இவருக்கு கேட்கப்படும் என்ன செய்யணும் நீ மிகப்பெரிய ஒரு கார் மிகப்பெரிய ஒரு ஆள் உடன நல்ல வீட்டு தரத்துல என்ன மக்கள் ஒன்னைய சொல்லுவோம் என்றதுக்காகத்தான் நீ பயன் பண்ண மக்கள் ஒன்ன நல்ல ஒரு ஆகக்கூடியவர் என்று சொல்றதுக்கான தெரிவித்தார் இல்லவங்க சில போத்த என்ன போத்து மக்களோட விவாதம் செய்யறது விமர்சனம் செய்யறதுக்கு என்பே சில கோஸ்ட்கள் தயாரிக்கப்பட்டிருக்கிறது யார் உலமாக்களோட விவாதிக்கிறதுக்கு எளிமை கற்றுக்கொள்றாங்களோ யார் மதியோட விவாதம் செய்யறதுக்கு எளிமை கற்றுக்கொள்றாங்களோ அது பல உருவாகும் எந்த கேள்வி கணக்குமின்றி அவர் நடந்து என்பதாக சொன்னார்கள் அதனால என்னுடைய விமர்சன விமர்சனங்கள் என்னுடைய அறிவுகள் இறைவனுக்கு பொருத்தமாக அமையலா என்பதை நாங்கள் கொஞ்சம் செக் பண்ணி கொள்ளனும் இவரை இரண்டாவதை கொண்டாலும் இவரை கொண்டு நரங்க ஆரம்பிப்பார் மூணாவது மனிதரை சரி சொல்லலாம் என்று சொன்னார்கள் பல சுட்டாசல் செஞ்சவரு இவரை கொண்டு இவரை உலகத்துல மக்கள் சொல்லணும் கொடையாளி என்பதற்கான இவரை மூன்று பேரை கொண்டுதான் நரகத்து எல்லாம் ஆரம்பிப்பான் என்பதாக சொன்னார்கள் அவர்களை நாங்கள் செய்யக்கூடிய அமல்கள் இன்றைக்கு நீதியாவுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு எங்களுடைய அமல்கள் எல்லாத்தையும் ரெண்டு மூணு செகண்ட்ல இல்லாம இன்றைக்கு பாருங்க பொதுவாக இன்றைக்கு இலங்கையில வந்த வெள்ளம்பின் சைட்ல வந்த ஒரு வெள்ள மக்களுக்கு அவ்ள கஷ்டப்பட்டது நன்மையும் இல்லாம போயிடு செல்ஃபி என்றது அமெரிக்கன் சைக்கிஸ்ட் அசோசியேஷன் சொன்ன ஒரு கல்வித்தால் கல்ஃபி டிஸ்ஆர்டர் செல்பி அறிமுக அவனே அவன போட்டோ எடுத்துக்கொள்றேன் இது ஒரு மென்டல் டிசோர்டர் இது ஒரு விதமான பைத்தியம் இன்னைக்கு அம்மாவுக்க அதாவது இன்னைக்கு எழுதிமூணு நம்ச சொல்லுவாங்க அது பைத்தியம் பலவாக நான் அந்த இன்னொரு நேரத்தை படிச்சு வைக்கிறேன் ஒரு விதமான ஒரு இஷு ஒண்ணு உடம்புல பாருங்க சீப்பாங்க இது ஒரு விதமான பயிற்சி ஹெட் செட் அடிச்சு கொண்டு ரோட்ல எப்படியே கை கால ஆட்டிக்கொண்டு போவாங்க இது ஒரு விதமான பயிற்சி ஒவ்வொரு மனிதனுக்கும் சில இஷ்யூக்குது அதனால செல்ஃப் எடுக்கிற எல்லாமே பைசிய சொல்லல இது ஒரு மென்டல் டிசோட இது என்னது ஒரு பைத்தோடு சம்பளப்பட்ட விஷயம் எடுக்க வாழ்க்கை ஆனாலும் நீங்க நன்மை செய்யக்கூடிய பதினோராம் ஆண்டுல இருந்து பதினேழுக்குள்ள இருநூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் செல்பி எடுக்க பயிற்சி மோசிக்கிறாங்க எங்களுக்கு தெரியும் இரண்டாயிரத்தி பதினேழு ஜூன் பதினோராம் இந்த வம்பள சிட்டியில ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்க்கு ரெண்டு பேர் ட்ரக்ல இருக்கு து இந்த மென் டி முத்தி முத்தி எங்க பேசி ட்ரெயின்ல செல்பி எடுக்க ஒன்று அதனால சோதனைகளே நீங்க பல கோடி ரூபாய் செலவழிச்சுட்டீங்க ஒரு செல்பி மூலமாக அதனால நன்மைகள் செய்யறது குறிப்பாக நான் சொல்றேன் காலம் வருது இன்னைக்கு என்ன செய்யறேன்டா மாட்டோட ஒரு செலுத்தி ஆட்டு செலுத்தி குர்பானுடைய மாட்டோட ஒரு செலுத்தி மாட்டு செல்பி எடுக்கிறேன் இதை ஏன் ஐம்பதாயிரம் அறுபதாயிரோ செலவழித்து தண்ணீர் இல்லாம நீங்க வேற ஏதாவது பயன்படுத்தி அதனால அதற்குரிய எந்த அளவுக்கு மேலா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே ஒரு குடும்பம் நல்ல ஒரு குடும்பம் எப்படி அப்பாவை வச்சு மையத்து செல்பி எடுக்கிறாங்க ஒவ்வொரு அப்பை பைத்தியத்தில் கண்ணியப்படுத்தணும் அவர் மறுமையை நோக்கி போறாரு அவரை வைத்து செலுத்தி எடுக்கிறது அதனால வேளாண் ஆட்டு மாட்டு செலுத்தி முட்டு போக நீங்க செய்யக்கூடிய அமல்கள் எப்படி இருந்துச்சோம்னா பாப்பா வளர்ச்சா அவர்களுக்கு சொல்றதுக்கு ஆனால் நல்ல விஷயங்களை செஞ்சு கொண்டு அதை எடுத்து உங்களை பண்ணி அதன் மூலமாக உங்களுடைய நன்மைகளை வீணாக்கவாங்க நீங்க செய்யக்கூடிய கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய அமல்களை வீணாக்கவாங்க எந்த அளவுக்கு ஒரு எஃபிகால ஒரு பாம்போட செல்பி எடுக்கவே பாம்புக்கு முன்னால எடுத்த செல்பியையும் பாம்போட செல்ஃபி எடுக்கக்கூடிய நேரத்துல அந்த பாம்பு வந்து கொத்திட்டு அப்ப ரெண்டு விதமான பொட்டோ போட்டுக்கு இப்போ அதாவது இந்த பாம்போட செல்பி எடுக்க முன்னால அவருடைய படமும் பாம்போட எடுத்த பொறோ இந்த கண்ண அப்படியே பாதிக்கப்பட்டது இப்படி எல்லாம் செல்ஃபி முத்தி முத்தி இன்னைக்கு நன்மையை இல்லமாக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு மீடியா வளர்த்து அதனால வேறர்களே நல்ல விஷயங்களை செய்ய நல்ல காரியங்களை செய்ய இறைவனுக்காக சென்றால் நிச்சயமாக அதுல பரிபூர்ணமான கூறியை அல்லாவும் சொல்வார் அப்போ உபேதா ரவி அவர்களுக்கு கொடுத்து அல்லா மிகப்பெரிய இத்தகத்தும் சென்னால் அல்லா அவர் சுவர்க்கவாதியாக மாற்றினார் அதனால நாங்கள் நல்ல அமல்கள் அல்லாவுக்காக எப்ப செய்வோமோ அப்ப நிச்சயமாக நம்மையும் சுவர்க்கவாதியாக மாற்றுவான் நம்ம மனைவிடைய பாவலையும் உறவினர்களுடைய பாவமலி மன்னிப்பாயா நம் நாட்டின் நிலமை நாங்கள் சிறிய அமல் செய்தாலும் உனக்காக செய்யக்கூடிய பார்க்கத்தை நமக்கு அமல்களை கபூர் செஞ்சியா வாக்கு